ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கிறேன் சரிங்க உங்க பேரு நீங்க எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களை பத்தி ஒரு சிறிது வாரியம் சொல்லுங்க இல்லையா நான் என் பேர் செந்தில்குமார் நான் ஈரோட்ல இருக்கேன் ஈரோட்ல வந்து ஒரு மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தனியார் சொல்லல ஓகே ஓகே நீங்க வந்து எப்படி சார் அதிகமா கோவப்படுவீங்களா இல்லை கோவப்பட மாட்டீங்களா கோபம்னா ஆரம்பத்துல அதிகமா கோபம் இருந்தேன் இப்ப கொஞ்சம் அந்த பக்குவம் வந்திருக்கு அதாவது கோபம் இருக்கும் அத வந்து ரொம்ப இந்த ஒரு சிலர் கோபம் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த பாத்திரி போது சாப்பாட்டு தட்டு தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் ரொம்பவே ரியாக்ட் பண்ணுவாங்க கோபம் இருந்தா அந்த கோபம் உணர்வை வந்து எனக்குள்ளேயே அடைக்கிக்கவேன் அதான் அது கெடுதல் அப்படிங்கிறாங்க கொட்டிட்டு ஒரு விதத்துல வார்த்தைகளாவோ ஏதோ கொட்டிட்டா கூட பரவாயில்ல அப்படிங்குறாங்க ஆனா எனக்கு வந்து கோபம் வந்தாலும் அந்த இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எனக்குள்ளேயே அடைக்கிக்கிற ஒரு சுபாவம் தான் இருக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் படிப்பேன் கொஞ்சம் அந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா கண்ணதாசன் அவர்கள அர்த்தம் இந்த மதம் அந்த மாதிரி இதுல ஒரு சில கருத்துக்கள் நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்ச கருத்துக்கள் இது பண்ணிக்குவேன் ஈவன் அதாவது கோபம் மாதிரியே கவலையும் ஒரு இதுதான் கவலை பத்தி ஹிட்லர் ஒரு வாக்கியம் சொல்றாரு அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருந்ததுன்னா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நமக்கு ஒரு தீர்வு இருக்கு இன்கேஸ் தீர்வு இல்லைனாலும் கவலைப்பட வேண்டியது இல்ல நம்ம ஏன்னா நம்ம கவலைப்படுறதுனால மட்டும் அந்த பிரச்சனை தீர்ந்துட போறது இல்ல அப்படின்னு ஹிட்லர் யாரு தத்துவம் சொல்றதுன்னு ஒரு இது இல்லங்கிற மாதிரி ஹிட்லரு சொல்லிருப்பாரு அந்த அந்த மாதிரி வார்த்தைகள் பிடிக்கும் அந்த மாதிரி இது கோபத்துக்கும் நாம இது பண்ணலாம் பிரச்சனை உருவாயிருச்சு அது நம்ம கோபப்படுறதுனால மட்டும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துட போடுறது இல்லை கோபப்படுறவங்க வந்து அந்த அதுக்கு தீர்வை யோசிக்க மாட்டாங்க இப்படி நடந்துருச்சு என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் நம்ம உடனடியே அதுக்கு என்ன தீர்வு அதை நோக்கி போனோம்னா கோபம் வந்து தன்னால போயிடும் கோபப்படுறது இருந்தா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் பிளஸ் உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவு விரிசல் இதுதான் வரும் ஆசிரியரா இருக்கிறது மாணவர்கள்ட்ட கொஞ்சம் கோபப்பட்டாத அவங்க சொல்றத கேப்பாங்க அதுக்காக கோபம் அரடிங்கூட சும்மா ஒரு பொய் கோபம் கூட அதுல படலாம் அப்பதான் வேலை நடக்கு சொல்றாங்களே அது உண்மையா இல்ல நீங்க நினைக்கிறீங்க ஆசிரியர்கள் வகுப்புல இருக்காங்க வந்து ஆசிரியர்கள் முன்பெல்லாம் நாம படிச்ச காலத்துல ஆசிரியர்கள் வந்து மாடிய கிளாஸ் இருக்கு அப்படின்னா ஆசிரியர்கள் மாடிப்படி ஏற ஆரம்பிச்சாங்கன்னாவே கிளாஸ் அமைதியாயிரும் இப்போ ஆசிரியர் இருந்தா வேடிக்கையா கூட சினி திரைப்படங்கள்ல சொல்லுவாங்க யாரோ பேச புள்ள தனியா கத்திட்டு இருக்கு அந்த மாதிரி நாம பாடம் நடத்துறப்போ அப்படிதான் யூகேஜி அந்த லெவலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ரைன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அவங்க பாத்துக்கு விளையாடிட்டு இருப்பாங்க எதுவுமே இது பண்ணிக்க மாட்டாங்க நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு இருக்காது அதாவது எப்படி எல்கேஜில இருந்து ஒரு ரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம சொல்றது எதுவுமே காதல வாங்க மாட்டாங்க அதுவே கோபமா ஒரு சத்தம் போட்டா அந்த வகுப்பு வந்து அமைதியாகும் அந்த இடத்துல கோபம்ங்கிறது அடிப்படை தேவையா இருக்குது ஆசிரியர்கள் கோபப்படாமல் நிச்சயமா மாணவர்களை வழி கொண்டு வரவே முடியாது வகுப்பு அமைதிப்படுத்த கூட முடியாது நம்மளால அங்க ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் கோபம்ங்கறது ஒரு அத்தியாவசிய தேவை சரி உங்களுடைய மனைவி எப்படி கோபப்படுவாங்களா இல்ல அவங்களும் உங்களை சாப்பிட்டா இருப்பாங்களா இது வந்து நம்ம பிரச்சனைகள் பொறுத்தது அதாவது பிரச்சனைகள் என் மூலமா வந்ததுன்னா அவங்க கோவப்படுவாங்க பிரச்சனைகள் அவங்க என் மூலமா வந்ததுன்னா நான் கோவப்படுவேன் இந்த மாதிரி இதுதான் ஏன்னா பெரிய நிறைய குடும்பங்கள்ல பார்த்தா இந்த கோபத்தினாலதான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது இல்லைங்களா நான் வந்து அதுதான் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த டைம்ல வாயுவே திறக்க மாட்டேன் ஏன்னா நாம சொல்ற சொல்ல வச்சே போட்டு வாங்குவாங்க அதனால அந்த இடத்துல வந்து மௌனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கும் திட்டுவாங்க அதுவே விஷயம் அதுக்கும் திட்டுவாங்க அதுவே விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது ஒரு சேப்டி அமைதியா இருக்கிறதுங்கிறது ஒரு சேப்டி நல்ல விஷயம் எப்படி சார் அவங்க கோவப்படுவாங்களா குழந்தைங்க கோபப்படுறாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து இது கோபடுறாங்க அதாவது பெரு என்னோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் மேம்னா படிக்கிற விஷயத்துல நான் தான் படிச்சுட்டு என்ன எதுக்கு அவங்க தாத்தா தான் பாத்துக்கலாங்க பொண்ணோட படிப்ப அப்ப வந்து அவங்க புக் எடுத்து படிப்பாங்க இப்போ தாத்தா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படி அட்வான்ஸா படி அப்படின்னா இப்ப இந்த ஜென்ரேஷன் வந்து எக்ஸாம்னா ஒன் வீக் முன்னாடி அல்லது டேஸ் முன்னாடிதான் படிக்க விரும்புறாங்க அட்வான்ஸா படிக்கிற இதெல்லாம் படிப்பு விஷயத்துலதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப கோபம் வருது இப்போ நட்டினியோட இந்த ஆராய்ச்சி மணி நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து ஆராய்ச்சி மணி உண்மையிலேயே நல்ல ஒரு இதுதான் தொடங்கி ரொம்ப இது அந்த பேர் பொருத்தம் கரெக்டா இருந்தது கூட ஜியோ போராட்டம் போராட்டம் அப்ப ரெண்டு தரப்போட கருத்துகளும் அங்கே பகிரப்பட்டது அதுக்கு வந்து பொருத்தமான பெயரா இருக்கும் பொருத்த பொருத்தமான நிகழ்ச்சிக்கும் பொருத்தமான பேரு இந்த மாதிரி நம்ம இப்போ மற்ற நிகழ்ச்சிகள்லாம் ஒரே நாள் இதாகும் இது இப்போ வாரம் முழுக்க ஒரே தலைப்பு அவங்க எப்போ நற்றினைக்கிறீங்களா இப்பப்போ அவங்களுக்கு வசதியா இருக்கோ அப்போ கேட்டு தங்களோட கருத்துக்களை பதிவு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால இது ஒரு நல்ல நிகழ்ச்சி ரொம்ப நன்றிங்க உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா அழகா பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி ஓகே வணக்கம்